சூரா அல்முல்க் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் எவனுடைய கையில் ஆட்சி இருக்கின்றதோ அவன் பாக்கியவான் மேலும் அவன் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் மேலும் அவன் யாவரையும் மிகைத்தவன் மிக மன்னிப்பவன் அவனே ஏழு வானங்களையும் அடுக்கடுக்காக படைத்தான் மனிதனே அரஹ்மானின் படைப்பில் குறையை நீர் காணமாட்டி பின்னும் ஒருமுறை பார்வையை மீட்டி பார் அவ்வானங்களில் ஏதாவது ஓர் பிளவை காண்கிறாயா பின்னர் இருமுறை உன் பார்வையை மீட்டி பார் உன் பார்வை களைத்து மழுங்கி சிறுமையடைந்து உன்னிடம் திரும்பும் அன்றையும் சித்தமாக நாமே பூமிக்கு சமீபமாக இருக்கும் வானத்தை நட்சத்திர விளக்குகளைக் கொண்டு அலங்கரித்திருக்கின்றோம் இன்னும் அவற்றை ஷைத்தான்களை வெறுட்டும் எரி கற்களாகவும் நாம் ஆக்கினோம் அங்கேயும் அவர்களுக்காக கொழுந்துவிட்டெறியும் நரக நெருப்பின் வேதனையை சித்தம் செய்திருக்கின்றோம் இன்னும் எவர்கள் தங்கள் இறைவனை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு அது மிகக் கெட்ட நீளும் அதில் அவர்கள் போடப்படுவார்களாயின் அது கொதிக்கும் நிலை கழுதையின் பெரும் குரலைப் போல் அறுவறுப்பான சப்தம் உண்டாவதை அவர்கள் கேட்பார்கள் அது கோபத்தால் வெடித்துவிடவும் நெருங்குகிறது அதில் ஒவ்வொரு கூட்டமும் போடப்படும் போதெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் உங்களிடம் வரவில்லையா என்று அதன் காவலாளிகள் அவர்களை கேட்பார்கள் அதற்கு அவர்கள் ஆம் அச்சமூட்டி எச்சரிக்கையை செய்பவர் திட்டமாக எங்களிடம் வந்தார்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 அவனே உங்களுக்கு இப்பூமியை நீங்கள் வசிப்பதற்கு வசதியாக ஆக்கினான் ஆகவே அதன் பல மருங்குகளிலும் நடந்து அவனுடைய உணவிலிருந்து குசியுங்கள் இன்னும் அவனிடமே யாவரும் உயிர்த்தெழ வேண்டியிருக்கிறது வானத்தில் இருப்பவன் உங்களை பூமியில் சொல்கிவிடுவான் என்பதைப் பற்றி நீங்கள் அச்சமற்றிருக்கிறீர்களா அப்போது பூமி அதிர்ந்து அல்லது வானத்தில் இருப்பவன் உங்கள் மீது கல்வாரியை அனுப்புவது பற்றி அச்சமற்றிருக்கிறீர்களா ஆகவே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 அன்றையும் அர் ரஹ்மான தவிர வேறு எவர் உங்களுக்கு பட்டாளமாக கொண்டு உதவி செய்வார் காபிர்கள் ஏமாற்றத்தில் அந்த வேறில்லை அல்லது தான் உணவளிப்பதை அவன் தடுத்துக் கொண்டால் உங்களுக்கு உணவளிப்பவர் யார் அப்படியல்ல ஆனால் இவர்கள் மாறு செய்வதிலும் சத்தியத்தை வெறுப்பதிலும் ஆழ்ந்திருக்கின்றனர் எவன் முகம் குப்புற விழுந்து செல்பவன் மிக நேர்வழி அடைந்தவனா அல்லது நேரான பாறையில் செவ்வையாக நடப்பவன் மிக நேர்வழி அடைந்தவனா நபியே நீர் கூறுவீராக அவனே படைத்து உங்களுக்கு செவி புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் அமைத்தான் எனினும் மிகவும் சொற்பமாகவே நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் அவனே பூமியின் பல பரவச் செய்தான் அன்றையும் அவனிடமே நீங்கள் ஒன்று என்று கூறுவீராக ஆயினும் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால்